ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு அறிவிக்கின்றார்கள் நபி தோடர்கள் இஷா தொழுகைக்காக நபி சொல்லாஹ் அவர்களை எதிர்பார்த்திருந்தார்கள் நடுநசிக்கும் அவர்களிடம் வந்த நபி வாயணி வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு இஷாவை தொடர் பின்பு எங்களிடம் உரையாற்றினார்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக மக்கள் தொழுகிறார்கள் பின்பு தூங்குகிறார்கள் நிச்சயமாக நீங்கள் தொழுகை எதிர்பார்த்திருக்கும் நேரத்திலும் கூட தொழுகையில் இருப்பது போலாவீர்கள் என்று கூறினார்கள் புகாரி ஐந்து